இது ஒலிபீடியாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்றியமான விக்கிபீடியாவில் இருந்து புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் விளங்கிய ஓர் அமெரிக்க பெண் ஆவார் இவர் இள வயதிலேயே கண் பார்வை கேட்கும் திறன் பேசும் திறன் ஆகியவற்றை இழந்தவர் ஆவார் இவரின் அப்பா அமெரிக்க உள்நாட்டு போரின் பொழுது வேலை பார்த்தவர் பருத்தி சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த நடுத்தர குடும்பம் அவர்களுடைய இருக்கிற பொழுது மூளை காய்ச்சல் வந்தது கெல்லர் அமெரிக்காவின் அலபரத்தில் உள்ள துஸ்கும்பியாவில் ஆயிரத்தி ஆம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழு ஆம் நாள் பிறந்தார் பிறக்கும் பொழுது ஆரோக்கியமாகவே பிறந்தார் அவர் மாதங்களில் ஏற்பட்ட கடும் காய்ச்சல் காரணமாக கண் பார்வை கேட்கும் திறன் பேசும் திறன் ஆகியவற்றை இழந்தார் தனது உணர்ச்சிகளை சரியான முறையில் வெளிப்படுத்த முடியாமல் தவித்த கெலன் கெல்லர் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார் ஆயிரத்தி ஆம் ஆண்டு கெலன் கெல்லரின் பெற்றோர் அலெக்சாண்டர் சந்தித்தனர் அலெக்சாண்டர் அவர்களை பள்ளிக்கு பார்வையற்றோருக்கான ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் அடுத்த நாற்பத்து ஒன்பது ஆண்டுகளை கெல்லரும் சல்லிவனும் ஒன்றாகவே கழித்தனர் பிறர் பேசும் பொழுது அவர் உதடுகளில் கை வைத்து மூலம் அவர் பேசுவதை புரிந்து கொள்ளும் கலையை கெல்லருக்கு சல்லிவன் கற்பித்தார் மேலும் கெல்லரின் உள்ளங்கைகளில் எழுதி எழுத்துக்களை புரிந்து பழக்கினார் இப்படி ஒவ்வொரு பொருளையும் தொட்டு தொட்டு கற்றார் கெலன் கெல்லர் பிறகு சிறிது சிறிதாக எழுத கற்றுக்கொண்ட கெல்லர் கண் பார்வையற்றோருக்கோன பிறையில் எழுத்து முறையை கற்று எதையும் விரைவாக கற்றுக்கொள்ளும் திறமை கெல்லருக்கு இயல்பாகவே இருந்தது பத்து வயது நிறைவதற்கு முன் ஹெலன் கெல்லர் கண் பார்வையற்றோருக்கான மொழிகளை கற்றார் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இல்லை பார்வையற்றோருக்கான பெர்கின்ஸ் பள்ளியில் சேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு ஆம் வருடம் கெல்லர் சல்லிவனுடன் நியூயார்க் சென்று அங்கே இருந்த காது கேளாதோருக்கானியில் சேர்ந்தார் அங்கு கெல்லருக்கு பேச கற்றுத்தர சாராஃபுல்லர் என்ற ஆசிரியை உதவினார் தனது ஆசிரியை சாராஃபுல்லர் பேசும் போது அவரது வாய் உதடுகள் மற்றும் அசைவுகளை தொட்டு தொட்டு உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கொண்டார் தட்டு தடுமாறி பேச தொடங்கிய அவர் பல ஆண்டுகள் பயிற்சி செய்தார் கடைசி வரை அவரால் தெளிவாக பேச முடியவில்லை ஆனால் கெலன் கெல்லர் ஒருமுறை கூட மனம் தளரவில்லை மகளிருக்கான கேம்பிரிட்சு பள்ளியில் இணைந்தார் தனியாக பாடங்களை கற்றுக்கொண்ட கெல்லர் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல விரும்பினார் ஆயிரத்து தொள்ளாயிரம் இல் ராட்கிளிப் பல்கலைக்கழகம் மிகுந்த தயக்கத்துடன் கெல்லரை சேர்த்து கொண்டது சல்லிவனை துணைக்கு வைத்து கொண்டு தொய்வின்றி கெல்லர் ஆயிரத்து ஆம் ஆண்டு தன்து இருபத்து ஆவது வயதில் இளங்கலை பட்டம் பெற்றார் கண்பார்வையின்றி காது கேளாமல் பல்கலைக்கழகத்தில் படித்து இளங்கலை பட்டம் பெற்ற முதற்பெண்மணி என்றும் பெற்றார் அமெரிக்காவின் அலப மாநகரத்தில் உள்ள துஸ்கும்பியாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஆம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆம் நாள் பிறந்தார் பிறக்கும் ஆரோக்கியமாகவே பிறந்தார் அவர் பிறந்து பத்தொன்பது மாதங்களில் ஏற்பட்ட கடும் காய்ச்சல் காரணமாக கண் பார்வை கேட்கும் திறன் பேசும் திறன் ஆகியவற்றை இழந்தார் தனது உணர்ச்சிகளை சரியான முறையில் வெளிப்படுத்த முடியாமல் தவித்த ஹெலன் கெல்லர் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார் ஆயிரத்தி ஆம் ஆண்டு ஹெலன் கெல்லரின் பெற்றோர் அலெக்சாண்டர் கிரகாம்பெல்லை சந்தித்தனர் அலெக்சாண்டர் அவர்களை பார்வையற்றோருக்கான பெர்கின்ஸ் பள்ளிக்கு அனுப்பினார் கிரகாம்பெல் ஆண் சல்லிவன் என்ற ஆசிரியை கெலன் கெல்லருக்கு அறிமுகம் செய்து வைத்தார் ஆண் சல்லிவன் கெல்லரின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் அடுத்த நாற்பத்து ஆண்டுகளை கெல்லரும் சல்லிவனும் ஒன்றாகவே கழித்தனர் பிறர் பேசும் பொழுது அவர் உதடுகளில் கை மூலம் அவர் பேசுவதை புரிந்து கொள்ளும் கலையை கெல்லருக்கு சல்லிவன் கற்பித்தார் மேலும் கெல்லரின் உள்ளங்கைகளில் எழுதி எழுத்துக்களை புரிந்து பழக்கினார் இப்படி ஒவ்வொரு பொருளையும் தொட்டு தொட்டு உணர்ந்து கற்றார் பிறகு சிறிதாக எழுத கற்றுக்கொண்ட கெல்லர் கண் பார்வையற்றோருக்கோத்து கொண்டார் எதையும் விரைவாக கற்று திறமை கெல்லருக்கு இயல்பாகவே இருந்தது பத்து வயது நிறைவதற்கு முன் ஃபெலன் கெல்லர் கண் பார்வையற்றோருக்கான பிறையில் முறையில் ஆங்கிலம் ஜெர்மன் கிரேக்கம் லத்தீனம் ஆகிய மொழிகளை கற்றார் ஆயிரத்து எண்பத்தி எட்டு பார்வையற்றோருக்கான பெர்கின்ஸ் பள்ளியில் சேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு ஆம் வருடம் நியூயார்க் சென்று அங்கே இருந்த காது கேளாதோருக்கான பள்ளியில் சேர்ந்தார் அங்கு கெல்லருக்கு பேச கற்றுத்தர சாராஃபுல்லர் என்ற ஆசிரியை உதவினார் தனது ஆசிரியை சாராஃபுல்லர் பேசும்போது அவரது வாய் உதடுகள் மற்றும் நாக்கின் அசைவுகளை தொட்டு தொட்டு உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கொண்டார் ஃபெலன் கெல்லர் தட்டு தடுமாறி பேச தொடங்கிய அவர் பல ஆண்டுகள் பயிற்சி செய்தார் கடைசி வரை அவரால் தெளிவாக பேச முடியவில்லை ஆனால் ஃபெலன் கெல்லர் ஒருமுறை கூட மனம் தளரவில்லை மகளிருக்கான கெம்பிரிற்று பள்ளியில் இணைந்தார் தனியாக பாடங்களை கற்றுக்கொண்ட கெல்லர் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல விரும்பினார் ஆயிரத்து தொள்ளாயிரம் இல் ராட்கிளி பல்கலைக்கழகம் மிகுந்த தயக்கத்துடன் கெல்லரை சேர்த்து கொண்டது சல்லிவனை துணைக்கு வைத்து கொண்டு தொய்வின்றி உழைத்த கெல்லர் ஆயிரத்து ஆம் ஆண்டு தனக்கு இருபத்து ஆவது வயதில் இளங்கலை பட்டம் பெற்றார் கண்பார்வையின்றி காது கேளாமல் பல்கலைக்கழகத்தில் படித்து இளங்கலை பட்டம் பெற்ற முதற் என்ற சிறப்பும் பெற்றார் ஆன் சல்லிவன் ஃபெலன் கெல்லருக்கு ஆசிரியராக சேர்ந்தது முதல் நீண்ட நாள் அவருடனே தங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இல் அவர் ஜான் மேக்கி என்பவரை மணந்தார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு இல் இருந்து சல்லிவனின் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது எனவே பாலி தாம்சன் என்ற ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த இளம்பெண் ஃபெலன் கெல்லருக்கு உதவியாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் வந்து சேர்ந்தார் இவருக்கு காது கேளாதோர் மற்றும் கண்பார்வையற்றோரை பராமரிப்பதற்கான முன்னனுபவம் ஏதும் இல்லாதவராவார் ஆனால் நாளடைவில் இவர் ஹெலன் கெல்லருடைய காரியதரிசியாகவும் ஒரு நல்ல கூட்டாளியாகவும் இறுதிவரை உடனிருந்து பணிபுரிந்தார் கெல்லர் குவின்ஸில் உள்ள ஃபாரஸ்ட் கில் என்ற இடத்திற்கு ஜான் சல்லிவன் மற்றும் பாலி தாம்சனுடன் குடிபெயர்ந்தார் அங்கு தனது இல்லத்தை கண்பார்வையற்றோருக்கான அமெரிக்க நிறுவனமாக மாற்றினார் வாஷிங்டன் நகரின் புகழ்பெற்ற பெண்மணியாக திகழ்ந்தார் கெல்லர் தனது மொழிபெயர்ப்பாளர் பாலி தாம்சன் என்பவரின் உதவியுடன் வாழ்ந்து வரலானார் இவர்கள் பின்னர் கன்னக்டிகட் நகருக்கு குடிபெயர்ந்தனர் இருவரும் இணைந்து உலக நாடுகள் பலவற்றுக்கும் சுற்றுலா மேற்கொண்டு பார்வையற்றோருக்கான நிதி திரட்டினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழு இல் பாலி தாம்சன் பக்கவாத நோயால் தாக்கப்பட்டார் ஆனால் இறுதி வரை அவர் மீள இயலவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது இல் தாம்சனும் இறந்தார் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழு இல் பாலி தாம்சனுக்கு உதவிகள் புரிய வந்த வின்னி கால்பல்லி என்ற செவிலியர் பெலன் கெல்லரின் இறுதி உடன் இருந்தார் கெல்லர் ஒரு உலக புகழ் பெற்ற பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் திகழ்ந்தார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு வழக்குரைஞராகவும் திகழ்ந்தார் அவர்களுக்கான உரிமைகளை பெற்று தந்ததில் ஹெலன் கெல்லரின் பங்களிப்புகள் அதிகமானது உட்ரோ வில்சனின் எதிர்ப்பாளராகவும் ஒரு சோசலிசவாதியாகவும் விளங்கினார் அமெரிக்க பிறப்பு கட்டுப்பாடு சங்கத்தின் ஆதரவாளராக தீவிர அரசியலில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து ஆம் ஆண்டு அவர் ஜார்ஜ் கெஸ்லர் என்பவருடன் இணைந்து அமைப்பு ஒன்றை தொடங்கினார் இந்நிறுவனம் பார்வை உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்துக்காக நிறுவப்பட்டது இருபது ஆம் ஆண்டு அவர் அமெரிக்க உள்நாட்டு உரிமைகளுக்கான ஒன்றியம் ஒன்றை தொடங்கினார் நாற்பது நாடுகளுக்கு ஆண் சல்லிவனுடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் கெல்லர் அடிக்கடி ஜப்பான் சென்று வந்ததால் ஜப்பான் மக்களின் மனங்க மனங்கவர்ந்த பெண்மணியாக ஆனார் கெல்லர் குரோவர் உள்ளிட்ட பல அமெரிக்க அதிபர்களை சந்தித்தார் புகழ்பெற்ற நபர்களான அலெக்சாண்டர் கிரகாம்பெல் சார்லி சாப்பிளின் மார்க் டுவெயின் போன்றோருடன் தொடர்பில் இருந்தார் கெல்லர் மற்றும் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கெல்லர் மற்றும் மார்க் டுவேயின் ஆகியோருடைய கருத்துகளால் இருவரும் தீவிரவாதிகளாக கருதப்பட்டனர் ஆனால் இருவருடைய மக்களுக்கான பொதுநல பணிகளே மேலோங்கியதால் இவர்களுடைய அரசியல் கருத்துக்கள் மறக்கப்பட்டன கெல்லர் அமெரிக்க சோசியலிச கட்சியின் உறுப்பினராகவும் ஆதரவாளராகவும் இருந்தார் ஹெலன் கெல்லர் ஆயிரத்து இல் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டார் இதனால் தனது இறுதி நாட்களில் வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டியதாயிற்று ஆயிரத்து செப்டம்பர் முக்கிய நாடுகளின் அதிபர் அதிபருக்கான வழங்கினார் குடியரசின் இரு பதக்கங்களுள் ஒன்றாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து இல்லை கெல்லர் நியூயார்க்கில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் நாட்டின் மிகச்சிறந்த பெண்மணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்னும் ஒரு வாரத்தில் தனது எண்பத்தி எட்டு ஆவது பிறந்த வரவிருக்கும் நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ஜூன் ஒன்று ஆம் நாள் தூக்கத்திலேயே உயிர் துறந்தார் இவரது சேவையை கருதி இவரது உடல் வாஷிங்டன் டி சீல் ஆன் சல்லிவன் பாலி தாம்சன் ஆகியோரது உடல் அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது ஹெலன் கெல்லருடைய வாழ்க்கை பலமுறை திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது இல் டெலிவரன்ஸு என்ற வசனமில்லா படமாக எடுக்கப்பட்டது காத்திரின் கூர்நெல் என்பதால் கதை என்ற பெயரில் குறும்படமாக எடுக்கப்பட்டது மேலும் கார்போரேசன் என்ற அமெரிக்க தொலைக்காட்சி நிறுவனம் வாழ்க்கையை தொடராகவும் வெளியிட்டது எழுதிய சுய வரலாற்று நூலான எனது கதை நாடகமாகவும் எடுக்கப்பட்டது இது பின்னர் ஆயிரத்து இல் திரைப்படமாக்கப்பட்டு ஆஸ்கார் விருது பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தில் மீண்டும் தொலைக்காட்சிக்காக தயாரிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு இல் கெல்லருடைய வாழ்க்கை தொலைக்காட்சி திரைப்படமாக தயாரிக்கப்பட்டது இப்படம் ஹெலன் கெல்லருடைய கல்லூரி மற்றும் அரசியல் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுவதாக இருந்தது இரண்டாயிரத்து ஐந்து இல் கெல்லரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு பிழான் என்ற பாலிவுட் திரைப்படம் எடுக்கப்பட்டது இதே ஆண்டுல் ஆண்டு சுவேடன்பர்க் நிறுவனத்தால் கெல்லரை பற்றிய குறும்படம் ஒன்று தயாரிக்கப்பட்டது என்ற முப்புலனும் பாதிக்கப்பட்ட பெற்ற வெற்றிகள் எடுத்துச் சொல்லப்பட்டன மார்ச் ஆறு இரண்டாயிரத்து எட்டு இல் இங்கிலாந்து வரலாற்று கழகம் கெலன் கெல்லர் தனது ஆசிரியரான ஆன்சல்லிவனுடன் இருக்கும் படங்களையும் கெல்லர் தனது பொம்மையுடன் இருக்கும் படங்களையும் மறுபடியும் வெளியிட்டு உலகெங்கும் கவனத்தை ஈர்த்தது இந்நிறுவனம் மேலும் கெல்லர் குரலசைவு மூலம் கற்றுக்கொண்ட ஒளிப்படங்களையும் வெளியிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது களில் கெல்லர் இருபதாம் நூற்றாண்டின் உலகின் மிக சிறப்புமிக்க பெண்மணியாக அறியப்பட்டார் இரண்டாயிரத்து இல் அலபாமா மாநிலம் அம்மாநிலத்தின் சிறப்புமிக்க குடிமகளாக அறிவித்தது மேலும் அலபாமாவில் உள்ள செவனை மருத்துவமனையாக அர்ப்பணிக்கப்பட்டது ஸ்பெயின் கடாபி லாடு இஸ்ரேல் போர்சுகல் லிபெயின் பிரான்சு ஆகிய நாடுகளின் தெருக்களுக்கு ஃபெலன் கெல்லருடைய பெயர் சூட்டப்பட்டது இந்தியாவின் மைசூர் மாகாணத்தில் கே கே சீனிவாசன் என்பவரால் நிறுவப்பட்ட வாய் வாய்ப்பேசாதோர் மறளும் காதுகேளாதோருக்கான முன்பருவ பள்ளிக்கு பெயரால் மாற்றப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பது அக்டோபர் ஏழு இல்லை வெண்கல சிலை நிறுவப்பட்டது மேலும் கெல்லர் முதலாக ஏழு வயதான போது தண்ணீரை தொட்டுணர்ந்து தண்ணீர் என்பதற்கான பொருளை ஊணர்ந்த அக்காட்சி சிலையாக வடிக்கப்பட்டுள்ளது அங்கு பிரெயிலி எழுத்துக்களில் உலகிலேயே எங்கும் காண முடியாத தொட முடியாத இதயத்தால் உணரப்பட்ட அழகிய பொருள் என்று பொறிக்கப்பட்டுள்ளது முதன் முதலில் மாற்றுத்திறனாளிக்கு அதுவும் குழந்தை பருவத்தில் தலைநகரில் சிலை வகிக்கப்பட்டது அமெரிக்க வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும்